வருக்கும் வணக்கம் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றிணை பொதறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசிடன் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ச வெங்கடேசன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பிஆர்ஐசிஎஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பினர் வகிக்கும் நாடு இந்தியா இரண்டு இணையதள உள்ளடக்க குறியீடு இரண்டாயிரத்தி என்ற குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய புலனாய்வு பிரிவு மூன்று நாட்டில் திருநர்களுக்கான முதல் திருநர் நல வாரியத்தை அமைத்த மாநிலம் தமிழ்நாடு இனி இன்றைய நற்றினை புதறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று குடிமை பணியாளர்களை இந்தியாவின் எஃகு சட்டம் என குறிப்பிட்டவர் யார் இரண்டு மனாஸ் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது மூன்று கஞ்சார் எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்படுகிறது இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நற்றிணைப்பு தெரிவு குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி